சத்குரு சுவாமிக்கு ஜெயம் குரு கிருப்பியார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் உத்தவர் கண்ணனால் அனுப்பப்பட்டு கோகுலத்துக்கு வந்து பார்க்குறார் கோகுலத்தில் எப்போது மாதிரி நடக்கிறது ஆனால் ஒரு சோகம் நடு நடுவில் இழையோடி போயிண்டே இருக்குது சோகம் முழுக்க இருக்குது அது போயிட்டு ஆனால் ஆக்டிவிட்டி சிறப்பும் வர இருக்குது நந்தகோபுர அவரை வரவழைச்சு அவருக்கு ஆஸ்வாசப்படுத்தி அவருக்கு அவருக்கு வந்து சுவாகரம் சொல்லி அவருக்கு போஜனம் பண்ணி வச்சு அவரை இழைப்பானப்புறம் அவரிசுண்டு அவருடைய துக்கத்தை அப்படியே தெரிவிக்கிறார் அவர் கண்ணன் வருவானா அப்படின்னு ஒரு ஏக்கம் அந்த துக்கமும் ஏக்கமும் இருக்கிறத அப்படியே சொல்லி அவன் எப்படியெல்லாம் எங்களை இவ்வளோ வந்து நினைச்சு பார்க்குறானா எங்களை பற்றி நினைக்கிறானா ஞாபகம் இருக்கான் வருவானா அப்படின்னு அவன் நினச்சி நினச்சி எங்கள்லாம் அப்படியே எல்லா விதமான செயல்களும் தடுமாறி போய் இருக்க இருக்கின்றன ஒன்றும் சரியாகவே எதுவும் நடக்கிறது இல்லை அப்படி சொன்னால் கடைசியாக பார்த்ததையும் மேலே இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டுலேருந்து மேலே பார்ப்போம் இருபத்தி ரெண்டாவது மேலே பார்ப்போம் சரி செயலவனோ தேசான் முக்குந்தரணூன் ஆீடனீட்சிமரிச்சைலவனோ முபூஷி ஆீடா நீ மனோயாதிமதா மன்னே கிரும் ஜராமரோத்தமராமர் வச்ச மே கிருஷ்ணம் சராமச்சா இக சுரோத்தம்தாவிகோத்தமோ இக சுரோத்தம சுரமக்தர் வச்சம் நாகப்பிரணம் மல்லோ கஜபி தவதி பசூனிவ மருகாதிபம் நாயப்பிரணம் மல்லோ கஜபி தவதி அவதிஷாலையை அவதிஷ்டீலேப பசூனாதிப தால மகாசாரம் தனுஷிம் இவே பவஞ்சமிரிம் தாத்தாரம் தனுஷிம் இவேட் பவஞ்ச அதராத்து ரிம் பிரலம்போ தேனுக்கோ அரிஷ திருணாவைராசிர்ஜி ஹத்தியை ஹிலீலியா பிரலம்போ தேனுக்கோ அரிஷ்டோ திருணவர்த்தோபகாரியா தைத்தியா சுராசிரஜிதோம் அதா ஏனே கலீலியா இருபத்தி ஆறு மறுபடியும் பார்ப்போம் முரத்தை சேவிப்போம் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் தசமஸ்கந்தம் பூர்வார்த்தம் உத்தவனுடைய சந்தேகம் இருக்கக்கூடிய அத்தியாயம் சரிச்சைல வனோத்தேசான் முக்குந்தபதூஷிதான் ஆ கிரீடான் இஷமாணானாம் மனோயாதிஸ்தராத்மதான் देशान मन्ये சரிச்சலவனோன் முக்குந்தபரூித்தான் ஆட்சமா மனோயாத்தி தராத்மே கிருஷ்ணராமம் பிரஹ சுரோத்தம சுராமர் வச்ச மணம் சராமம் பிரதோ இக சுரோத்தம சுராமர் வச்ச கம்சம் நாயப்பாணம் மல்லோ கஜபிம் தர அவதி பசூனாதிப கம்சம் நாயப்பாணம் மல்லோ கஜபிம் தர அவதி பசூ பசூ மரு தாத்யம் மசாரம் தனுஷிமிட் பப் அிரி தாத்தியம் மஹாரம் தனுஷிமிராட் பவஞ்சேகேன சப் அிரி பிரலம்போ தேனுக்கோ அரிஷ்ட திருணாவர்த்தோப காரியகா தைத்தியாசுராசுரஜிதோ அதா ஏனே கலீலியான் பிரலம்போ தேனுக்கோ அரிஷ்டகான் திருணாவர்த்தோப காரியகான் தெய்த்தியா சுராசிரஜிதோ அதா ஏனே கலீலியா இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அவர் நந்தகோப்பர் அப்படி பேசின் நம்ம உத்தவர் கிட்ட எங்கள் செயல்கள்லாம் வேலைகள்லாம் ஒழுங்காகவே நடக்க வேலைகள் எந்த வேலையும் ஒழுங்காக நடக்கிறது இல்லை அப்படின்னு மாதிரி ஆமாம் எப்பவுமே இந்த பாகவத சிந்தனையே ஓடுது சிவபுராண சிந்தனையே ஓடும் இது இந்த அனு தினம் அனுப்பணுங்கிற ஒரு உத்வேகம் ரொம்ப தீவிரமாகிடுது அதனால் அது சரீரத்தில் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஓட்டிடணும் அப்போது விடாமல் பண்ணி ஆகணும் நேரம் இருக்கிறது இல்லை அதனால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறோம் அப்போ அதே ஞாபகம் மற்ற செயல்கள் வந்து அப்போ இது பிரியாரிட்டி வந்து அது பயில்கள்லாம் செயல்கள்லாம் வேலைகள்லாம் ஒழுங்காக நடக்கிறது கிருஷ்ணனுடைய நமக்கு வந்து அனுஷ்டானம் ஜபம் பூஜை பாராயணம் எல்லாம் உண்டு அது ஏதோ நடக்குது கிருஷ்ணனுடைய அப்படிப்பட்ட திருவடிகளால் அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த அதனால் எல்லா இடத்துலையும் கண்ணனுடைய கா பதிக்கப்பட்டிருக்கு அந்த முழு கோகுலத்திலையும் பிருந்தாவனத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு இடம் ஆறுகள் பிரதேசமாகட்டும் அந்த யமுனா யமுனா ஆறுகள் போறக்கூடியது மணல் திட்டுக்கள் மலைகள் வனப்பிரதேசங்கள் விளையாட்டு பிரதேசங்கள் அந்த வனங்கள் உப்பவனங்கள் பார்க்கக்கூடிய எங்களுடைய மனமானது அந்த தாராத்மத்தையே அடைக்கிறது ஈட்சமான நாம் பார்க்கக்கூடிய எங்களுடைய மனசு வந்து அப்படியே கண்ணனுடைய அந்த இதிலே போய் தாராத்மத்தை அடையிறது கிருஷ்ணனையும் பலராமனையும் தேவ காரியத்திற்காக இந்த லோகத்திற்கையும் தேவர்களுடைய காரியத்துக்கு இந்த லோகத்துக்கு அவதாரம் பண்ணக்கூடிய பண்ணியிருக்கிற தேவசிரேஷ்டர்கள் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சந்தேகம் இல்லாமல் கர்கரிஷியும் கம்பீரமான வாக்கியத்தை தான் சொல்லிட்டு கர்கரிஷி சொல்லிட்டார் அதான் ஜாதகர்மா நாமகர்மா பண்ணுற போதும் சொல்லிட்டார் நாராயண சமூக குணையின்னு சொல்லிட்டாரு யானை பலம் கொண்ட அந்த கம்சனையும் பலம் ஜாஸ்தி கம்சன் அதனால தானே கண்ணன் வந்து லகிம்னா உற்பத்தினு சொன்ன மாதிரி லகிமான்னு சொல்கிறதையும் ஒரு சிட்டி அதாவது ரொம்ப மென்மையாக இடவுது மென்மையாக மெலிசாகிடது மெலிசாகிடன்னா உடனே பலூன் மாதிரி பார்க்க முடியும் அப்படி அத பலூன் மாதிரி கீழேருந்து மேலே அப்படி எகிரி குதித்தார் எகிரி முன்னால் வந்த உடனே வந்து வாழை இப்படி கூடி வீசினானேன் இடது பக்கம் வலது பக்கம் மேலே சொல்லி பக்கத்தில் வராத மாதிரி பவுனுக்கு பலம் இருந்து பத்தாயிரம் யானை பலன் அவரை வந்து இதை தலையில் இருக்கக்கூடிய கீழத்தை தட்டிவிட்டு குடுமையை பிடித்து கீழே தள்ளி அவன் மேலே விழுந்தார் இல்லையா கண்ணன் விழுந்ததுலேயே அவங்க உசு போயாச்சு அப்படி பதினாயிரம் யானை கொண்ட கம்சனையும் சானூரன் முட்டிகன் போன்ற மல்லர்களையும் அப்படியே கோலையாப்பிடம் சொல்லப்பட்ட மத யானையும் ஒரு சிங்கம் வந்து பசுக்களை கொள்கிற மாதிரியும் விளையாட்டாக கொண்டான் மூன்று பனை அளவு நீளம் இருக்கக்கூடிய மிக பலம் கொண்ட வில்ல மூன்று பனை அளவு நீளம் இருக்குது அவ்வளவு ஒரு பெருசானது பலம் கொண்டது ரொம்ப இதாக ஹெவியாக இருக்கிறது ஹெவி ஹெவி வெயிட்டு ஹெவியாக பலம் ஜாஸ்தி அதாவது ரொம்ப பலம் இதானது வெயிட்டாக இருக்கக்கூடியது கனமானது அப்படிப்பட்ட வில்ல கஜேந்திரன் வந்து ஒரு யானை எப்படி குச்சியை முறிக்குமோ அல்லது கரும்பை முறிக்குமோ அப்படி ஒரு குச்சியை கஜேந்திரன் முறிக்கிற மாதிரி கரும்பை முறிக்கிற மாதிரி முறித்தாரேன் கோவர்தன மொழியை நாள் ஒரு கையால் தாங்கினான் ஒரு விரல் அந்த கிருஷ்ணன் வந்து தேவர்களையும் அசுரலையும் ஜெயித்த பிரளம்பன் தேவர்களையும் அசுரலையும் ஜெயித்தான் யார் இந்த கோஷ்டி பிரளம்பன் தேனுக்கன் அரிஷ்டன் திருணாவர்த்தன் பகன் போன்ற அசுரெல்லாம் இந்த இடத்துல விளையாட்டாக அவர்களை வதை வதைத்தான் அப்படி அவர்கள்லாம் கொல்லப்பட்டார்கள் விளையாட்டாக அவர்களை வந்து முடித்தான் கண்ணந்த இந்த இடத்துல விவரமாக பார்ப்போம் உத்தவான் அப்பா உத்தவான் கிருஷ்ணன் வந்து அவனுடைய அந்த பராக்கிரமங்கள் சிறந்த ஆற்றல்களையும் விளையாட்டா செய்து கடை அப்படி ஒரு மிருது மிருதுவா ரூபா ஏதாவது ஸ்னேகத்தோட பிரியமா பிரியமா அதை பார்க்கறதையும் உன் சிரிப்பையும் உன் பேசுறதையும் நினைக்கிற போதும் அதான் என்ன நயனம் மதுரம் மதுரம் வச்சனம் மதுரம் மதுராதிபத்திய சர்வம் அகிலம் மதுரம்னு அப்படி நினைக்கிற போது எங்கள் செயல்கள்லாம் எங்களுடைய வேலைகள்லாம் அப்படியே கெட்டு போயிடுது தடுமாறி போடுது முகுந்தனுடைய திருவடி அவன் முக்தி கொடுக்கக்கூடியவன் முக்குந்தன் அப்படிப்பட்ட உந்தனங்களை முக்தி கொடுக்குறதுன்னா சில தான் சொல்லுது அவனுடைய திருவடிகள் பட்ட அதாவது ஒரு காலில் செங்கு ஒரு காலில் சக்கரங்கள் திருவடிப்பட்ட ஆற்றங்கரைகள் ஆற்றங்கரை ஓரர்கள் அந்த மணல் திட்டுகள் மலை பிரதேசங்கள் காடு வனப்பிரதேசங்கள் எல்லா இடத்தும் விளையாடுற இடங்கள் பார்க்குற போதும் மனத்தில் அவன்தான் எங்கேயும் பரவி மனசில் முழுக்க பரவி நிற்கிறான் மெய்மறந்து அவனையே நாங்கள் பார்க்கணும் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் கிருஷ்ணன் ஆனால் யோமா பஸ்தி சர்வத்திர சர்வஞ்சபை பஸ்தி தத்யாகம் நான் பிரணசியாமி சச்சமே என்ன பிரணசிதின்னு கீத தால சொல்ல போகிறான் அந்த பகவத்கீதா அவனுக்கு இது புரியாது தெரியல திருப்பி சொல்லக்கூடியா மறுபடியும் எரிச்சில் வரும் ஒரு தடவை தூரம் மாங்கு மாங்கன்னு எழுநூறு ஸ்லோகம் செல்லிட்டேன் கண்ணா நீ மறுபடியும் சொன்னேன் மருந்துப்படுத்த எனக்கு அப்படின்னு பாவம் அப்புறம் அனுகீதை சொல்கிறான் கண்ணன் பின்னாலாக அதெல்லாம் மகாபாரத்தில் கண்பிக்கிறாரு அப்படி கண்ணனையே எல்லா இடத்திலையும் பார்க்கிறார் அவங்க மனசில் முழுக்க கிருஷ்ணன் அடைஞ்சிருக்கு அப்போது கர்கமுணிவர் முன்னால் சொன்ன மாதிரி கர்கரிஷி சொன்ன மாதிரி நிச்சயமாக இவர்கள்லாம் தேவ காரியத்தை செய்து முடிப்பதற்காக தேவர்களில் சிறந்த இவர்கள் கிருஷ்ணனாக பலராமனும் இங்கே வந்து அவதாரம் பண்டுக்கள்னு நினைக்கிறேன் சொல்கிறாரு நாராயண சமூக பத்தாயிரம் யான பலம் கொண்ட இந்த கம்சனியும் மல்லர்களையும் கூடையாப்பிடங்கள் சொல்லப்பட்ட அந்த மர யானையும் ஒரு சிங்கம் வந்து எப்படி பிராணிகளை வந்து தன்னுடைய வேட்டையாடுதா பிராணிகளை எப்படி கொல்லுமோ அப்படி விளையாட்டாக முடித்தானே மூணு பனமர உயரம் மூணு பனமர உயரம் அப்படின்னு அவ்வளவு இருக்கும் அந்த அளவு உயரம் கொண்ட வலுவான பலுவான வலிவான பலுவான ரொம்ப வெயிட்டான பாரமான வில்லை யானை எப்படி ஒரு குச்சியை முறிக்குமோ அப்படி ஒரே கையால் முடித்தான் கோர்தன மலைய ஏழு நாட்கள் க கையால் தாங்கி நின்னான்னு கோர்தன மலையன் தேவர்களையும் அசுரர்களையும் ஜெயித்தவர்கள் யார் பிரளம்பன் தேனுக்கன் அரிட்டன் திருணாவர்த்தன் இவ்வளவு அசுரர்களும் தேவர்களையும் மற்ற அசுரலையும் ஜெயித்தவர்கள் असुरा प्रबुक त्रृणावर्तन बगन इं विट ली मुड़ाना इनप अभी ऐलोक श्री सुकौवाचा संस्पृत्य सृत्य नंद कृष्णा अनुरक् अत्युत्कंडो भव तूष्णी प्रेम प्रसर विक इति இதுமூத்த நந்த கிருஷ்ணா அச்சுக்கோவ் பிரேம விளாதா வணியமான அசிரூ पुत्रस्य நேகஸ் யோதா வண்ணியமான அச்ணி அவாட்சியீட்டு நேஸ் பயோரித் பகவீ கிருஷ்ணே நந்தயசோத வீட்சானுராம் பரமம் நந்தமா முத தயோரிகவீயோ வீட்சானுராம் வீட்சானுராம் பரமம் நந்தமாகோ முத உதோ வாசயுதமோ நூலம் தேனா மி மாநாய் மதிதிரி உதவு வாசயுமா நூன தேக மாந நாராயணே அகில மதிதி ஏதோ விஷயோமீயூ விலட்சணிய ஜானஸ் இமோ புராண எஸ்வீமோ முக்கந்த புருஷப்பதன அன்வீயூ விலட்சியேமோ புராணம் பத்தூனோக்கருமா मूलतिशेव दशमस्क पूर्वाधनाव्यासुख वाचित संस्पृत संस्पुत कृष्णानंद्रृत संस्पुत नंद कृष्णाथी अच्युत्खंडोंवषं प्रेम प्रसर विक्ल इवती मुंप्रृत संस्पुत नंदा कृष्ण अरक्त अच्त्खंडो तूष प्रेमस विफुल யோதாவிய அச்ணவா சாட்சி நினேஸ் தோராதாவியூவா சாட்சி ஸ்னேஸ் தோரா தகவேந்தோ வீட்சானுராமம் அந்தமா உதவோ முத தகவே நந்தோ வீட்சானுராம் பரம நந்தமாவோ முத வாச யுமா நூனேமிக நாராயணே அகிலோ எரீசிம் உத்தௌ வாச்சுலா நூலம் தேனாமிக நாராயணே அகிலோ எரீசிம் எத்தோஹி விஷய பீஜயோ ராமோ குந்த புருஷப்பதான அன்வீயூ விலட்சண இமோ புராண எஸ்வீம கந்த புருஷப்பதனீயூனே இமோ புராணம் பத்தூக்கம் இந்த நாற்பத்தி ஆறில் யசோதை நந்த கோபுரர்களுக்கு அவர்களை சந்தித்து ந கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் தேற்றையார் இந்த உத்தவ அவருடைய சந்தேகத்தை சொல்கிறார் நாற்பத்தி ஏழில் கோபிகளோட அந்த மற்ற கோபர்கள் கோபிகளுக்கிட்ட இருக்கக்கூடிய அவர்களுக்கு சந்தேகத்தை சொல்லி அவருடைய பக்தி அப்படி பார்க்குறாருக்கும் இருபத்தி ஆறிலேருந்து பார்ப்போம் இப்படி இருபத்தி ஏழுலேருந்து சுகர் சொல்கிறார் இப்படியே நினச்சி நினச்சி நினச்சி கிருஷ்ணனை பற்றியே நினச்சி நினச்சி யோசிச்சு யோசிச்சு நினச்சி நினச்சி நந்தகோபர் கிருஷ்ணன்ட்ட அப்படிப்பட்ட ஒரு பிரியம் பாசம் மனசு கொண்டவராக இருந்ததுனால ரொம்பவும் அச்சுத்கண்ட வாசம் கொண்டவராக வாத்சல்யத்தினுடைய பிரபாகம் ஆமாம் குழந்தையாக தானே பார்த்துருக்கார் ப அது வாத்சல்யம் இருக்கு ஒரு கண்ணு குட்டிகிட்ட அது பெத்தெடுத்த பசுமாட்டுக்கு எவ்வளோ வாசல் இருக்கும் அதை விட எவ்வளோ இருக்கும் அதுவும் தினம் வந்து அந்த பிரம்ம சமஸ்பர்த்தத்தை உணர்ந்திருக்கார் அந்த இவன்ட்ட கிருஷ்ணன்ட்ட கூடாது அப்போ அந்த வாசல் எப்படி பெருகி வரும் அப்படிப்பட்ட வாசல்ய பிரவாகத்தால் பரவசப்பட்டு பேசாமல் இப்படி சொல்லி சொல்லி நினச்சி நினச்சி பேசாமல் இருந்தார் அப்பப்போ நின்று போகிறோம் அப்படிப்பட்ட பிள்ள குழந்தையுடைய கிருஷ்ணனுடைய அவனுடைய ச வர்ணிக்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய சரித்தங்கள்லாம் பின்னால் வந்து கேட்டுருக்காள் யசோதையும் ஆமாம் நேராக வரல ஏன்னா புதுசாக அந்த ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை அது கண்ணன் மாதிரி இருக்கான் இருந்தாலும் கேட்கணும் பின்னாறு வந்து கேட்டுட்டு இருக்கார் அப்படிப்பட்ட யசோதையும் அந்த ஒரு புத்திர ஸ்னேகத்தாலையும் கியத்தாலையும் அப்படியே உடம்புலையே ஒரு ஒரு உத்வேகம் புத்திர பாசம் குத்திர பாசத்தால் அப்படியே அன்பு பெருகிறது அப்படி இருக்கக்கூடிய சரீரத்தோடு க கண்ணீர் விட்டுண்டு அப்படியே அழுதுண்டே இருக்காள் அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவான்கிட்ட இந்த நந்தருக்கும் யசோதிக்கும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சிறந்த வாத்சல்யத்தையும் பிரியத்தையும் பிரே பிரேமையும் அன்பையும் பார்த்து நந்தகோபுர்ட்ட உத்தவர் வந்து அப்படியே சந்தோஷத்தோடு பேச ஆரம்பிக்கிறார் உத்தவர் சொல்கிறார் இப்பே நந்தகோபுரேன் பெரிய பெருமையும் அந்த ஒரு மதிப்பும் கொண்ட ஏன் வந்துக்கோப்புறேன் இந்த லோகத்தில் சரீரம் படைத்தவர்கள் நீங்கள் ரெண்டு பேர் தான் மிகவும் ஒசத்தியானவர்கள் அதில் சந்தேகமே கிடையாது நீங்கள் ரெண்டு பேர் தான் படைத்தவர்கள் சரீரம் வந்ததுன்னா அதில் ரெண்டு பேர்கள் தான் அது சந்தேகமே இல்லை ஏன்னா எல்லோருக்கும் குருவாக தலைவராக ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாராயணன்ட்ட இப்படி உங்களுடைய மனசு செலுத்தப்பட்டிருக்கு அது வசதி இல்லையா பலராமன் கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேரலும் லோக்கம் முழுவதற்கும் நிமித்த காரணமாகும் உபாதான காரணமாக இருக்காரு முன்னாலே இதுதான் அதாவது ஒத்த அதாவது மெட்டீரியல் காசாகவும் மெட்டீரியல் காசாகவும் இருக்கார்கள் அதனுடைய செய்யக்கூடிய அதாவது மெட்டீரியல் காசு உபாதம் நிமித்த காரணம் செய்வதற்குண்டான ஒரு அந்த யார் செய்தாரோ ஒரு நபர் அந்த காரணம் உபாதான காரணம் பிரதான புருஷர்கள் புராண புருஷர்கள் இவர்கள் இவர் வந்து ஸ்தாவர ஜங்கம சரீரங்களில் பிரவேசிச்சும் எல்லா விதமான தாவரமாட்டும் ஜங்கம் அது ஏற்கனவே சொன்ன சித்து அந்த விசேஷ்டாத்வத்தினுடைய தத்துவம் மூடுதான் சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படிப்பட்ட ஸ்தாவர ஜங்கமும் எல்லாத்தையும் பிரவேசித்து அந்தரியாம இருந்துட்டு அந்தந்த சரீரங்களுக்கு அந்தந்த சரீரலை காட்டும் விலட்சணமாக சைத்தன்ய சுரூபமாகக்கூடிய ஜீவனுக்கும் இவர்கள் தான் நியாமகர்களாக இருக்கார்கள் அவர் தான் அதான் ஈஸ்வரன் சொன்னது நியாமக்கர்களாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கார்கள் அப்படிதான் இருக்கார்கள் முப்பத்தி ஒன்று பார்ப்போம் சுகர் சொல்றார் இப்படி கிருஷ்ணன் டேய் மனசை மனசு முழுக்க அவருடைய சித்தம் முழுக்க அவர்கிட்டே இருந்த நந்தகோபர் இப்படி நினச்சி நினச்சி ஆசை பொங்கி அவனை பற்றியே நினச்சி அப்படி புத்திர்கிட்ட இருந்த அந்த பிரியத்தால் ஸ்னேகத்தால் பிரவாகமாக வருது இந்த வாத்சல்ய பிரபாகம் நான் தழுதழுக்கி போய் அவன் தொண்டை அப்படியே அடைச்சி போய் பேசாமல் ஆகிட்டார் பேசாமல்ட்டார் தொண்டை அடைச்சி போய் பேசாமல் ஆயிட்டார் இப்படி தன்னுடைய புத்திரனுடைய தீராத விளையாட்டுகள் நந்தர் நந்தர் அவன் அவன் செய்த பலவிதமான சேட்டிதங்கள் அவனுடைய லீலைகள்லாம் நந்தகோபாரை சொல்ல சொல்ல அதை வர்ணிக்கிற பின்னாலிருந்து கேட்டுருக்கார் அந்த காலத்து ஸ்திரீ இருந்து என்னதான் கண்ணனுக்கு சுமமாக இருந்தாலும் முதது பார்க்குறோம் வெளியில் வரலை அந்த கருவுக்கு பக்கத்துலே கேட்டுருக்கார் அப்படிப்பட்ட யசோதையும் கண்ணன் மேலே இருந்தால் அந்த ஒரு அன்பு பிரியம் பாசம் மாத்திரு வாசல்யம் அப்படியே சரீரத்தில் ரோமாஞ்சிடமாகி அவளுக்கு வந்து பால் சுரக்கிறது அப்படி கண்களில் ஜலத்தை விட்டுண்டு அப்படியே குழந்தையின்மை இந்த வாத்சல்யத்தால் பிரியத்தால் அப்படியே நிற்கிறாள் குழந்தையாச்சும் அப்படி இருந்த இது யசோதைனா இப்போது அந்த கண்ணன் தானே இப்போ வந்து திருமலையப்பனாக இருக்கான் ம மலையப்ப சுவாமியா அதனால் அந்த ஆலயத்தில் அவருக்கு செய்ய கண்டறப்படக்கூடிய அம்சம் பண்ணக்கூடிய எல்லா விதமான பதார்த்தங்களையும் அந்த யசோதையினுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய அங்கே வந்திருக்காள் அவளுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடக்கிறது பார்த்து தான் நடக்குது அப்புறம் பத்மாவதி சீனிவாச கல்யாணத்துக்கு அவள் தான் இருந்தான் கல்யாணம் பண்ணி பார்த்துக்கலையா நான் அவள் கண்களை ஜ ஜலம் அப்படியே தாரையாக்கோட்டை கிருஷ்ணன் நந்தருக்கும் யசோதகி இருக்கூடிய அப்படிப்பட்ட பெரிய ஒரு வாத்சல்யம் பிரேமை அந்த பிரியத்தை பார்த்த பாசத்தை பார்த்த உத்தவர் மனம் அப்படியே நெகிழ்ந்து போய் அந்த பேச ஆரம்பிச்சு உத்தவர் சொல்கிறார் மனுஷ லோ குலத்திற்கே மனுஷ குலத்திற்கே பெருமை கொடுக்க அளவில் உசத்தியானவர் நீங்கள் மிகவும் போற்றத்தக்கவர் நீங்கள் இந்த லோகத்தில் சரீரம் படைத்த ஜனங்களுக்குள்ள மக்களுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேர் தான் பாராட்டப்பட வேண்டியவர்கள் ஏன்னா எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவில் அப்படிப்பட்ட ஈஸ்வரனான நாராயண்கிட்ட புத்திரன்கிற பாவனையோட புத்திரன்கிற பாவனையில் வாத்சல்யத்தோடு இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து அந்த பிரியமும் ஸ்நேகமும் இருக்கேன் வாத்சல்ய பக்தி வாத்சல்ய பலவிதமான பக்தி உண்டு வாத்சல்ய பக்தி அதுக்கடுத்து தாசிய பக்தி அப்புறம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால மித்ரனாக இருக்கிறது மாதிரி பக்தி ஸ்னேகமாக இருக்குது அடுத்தது பிரேம பக்தி நாயக்கா நாயகி பக்தி இருக்குது அப்போ வாத்சல்ய பக்தி இருக்குது அர்ப்பண சர்வ அமர சமத்தர்ப்பண புத்தியோடு அது ஒண்ணு இருக்கு நாயகா நாயகி பக்தி அது வேற லெவல்ல இருக்கக்கூடியது இவர்களுக்கு இருந்ததே இந்த வாத்சல்ய பக்தி அப்படி வாத்சல்ய பக்தியோட புத்திரங்கிற பாவனையோட அவ்வளவு ஒரு பிரேமம் இருந்ததே பற்றி இருந்தது கிருஷ்ணனும் இந்த லோகத்திற்கு நிமித்த காரணங்கள் உபாதான காரணம் அப்படி இருக்கார்கள் இதுதான் இந்த இது அடிக்கடி வரும் சககாரி காரணம் நிமித்த காரணம் உபாதான காரணம் எங்கே வருது மொதோ ஸ்கந்தம் மொதோ தியாயம் முத ஸ்லோகமே அதான் பார்ப்பே பார்த்தோம் அப்படி இயற்கையாக ஈஸ்வரத்தம் ஆளுமையில் முற்பட தோண்டிய பிரதான புருஷர்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய சமஸ்துக்களையும் வஸ்துக்கள் சராச்சரங்கள் எல்லாத்துலையும் உள்ளே புகுந்து இருந்து எல்லாவற்றையும் அதுலேருந்து வேறுபட்ட உள்ளே இருக்கக்கூடிய ஞானமான சைத்தன்யமான ஞானியான ஜீவனையும் அடக்கியாளக்கூடியதான் சித்து அசித்தி ஈஸ்வரனா சித்து அச்சித்தையும் அடக்க அடக்கியாளக்கூடிய ஈஸ்வரர்கள் அவர்கள் அப்படின்னு சொல்றார் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்த்தம்